அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் இது இறைவனுக்கு அல்லது ஆண்டவனுக்கு திருவள்ளுவர் கூறுகின்ற மூன்றாவது இலக்கணம் இறைவன் இந்த உலக முதல்வனாக இருக்கிறான் அவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படி எல்லாம் அறிந்த இறைவன் மனித உடல்களிலுள்ளே எல்லா உடல்களினுள்ளேயும் உடல்களுக்கு வெளியேயும் உடலாகவும் அவன் விளங்குகிறான் என்பதுதான் முடிந்த உண்மை அதை நாம் மெய்யுணர்வு அதிகாரத்திலே பார்க்கலாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற குரலை தெரிந்து கொள்வோம் ஆனால் நம்முடைய மனம் பக்குவம் அடையும் வரை நாம் சில ஆட்டிடியூட் அல்லது சில பாவனைகளால் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இதில் பெரிய உண்மையும் இருக்கிறது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் ஏற்கனவே சொன்னேன் தூய இருக்கிறார் தூய உணர்வாக இருக்கிறார் தூய இன்பமாக இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உலக முதல்வன் வாலறிவன் என்கின்ற கருத்தெல்லாம் மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்கின்ற கருத்துக்கள் சற்று ஆழமாக சென்றோமே ஆனால் அந்த குரலின்படி மெய்யுணர்தல் அதிகாரத்தில் உள்ள குரலின்படி பார்த்தால் இறைவன் தூய இருப்பாக தூய உணர்வாக தூய இன்பமாக இருக்கிறார் இந்த தூய இன்பத்தைத்தான் பேரின்பம் என்கிறோம் தூய உணர்வைத்தான் பேருணர்வு என்கிறோம் அப்படியே தூய இருப்பை பேர் இருப்பு என்றும் சொல்லலாம் ஆகவே சிறிய இருப்பு பெரிய இருப்பு சிறிய உணர்வு பெரிய உணர்வு சிறிய இன்பம் பெரிய இன்பம் என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த உண்மையை புரிய வைப்பதற்காக இந்த முறைகளை நாம் கையாள வேண்டியிருக்கிறது உண்மையில் பெரியது சிறியது என்பதையெல்லாம் கடந்த மெய்ப்பொருள் அது இருந்தாலும் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் நாம் இப்படியெல்லாம் சிந்தித்து நம்மை செம்மைப்படுத்திக் ஆகவே நம் எல்லோருக்கும் தெரியும் புறத்திலே பொருள்கள் இருக்கின்றன அதிலே உணர்வும் ஒடுங்கி இருக்கிறது இன்பமும் ஒடுங்கி இருக்கிறது நாம் அதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல் நாமும் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் என்பதை அறிகிறோம் உணர்கிறோம் உண்மையிலேயே நாம் இன்பமாக இருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆன்மீக நூல்களையெல்லாம் நாம் முறைப்படி கற்கிறோம் ஆகவே நான் இருக்கிறேன் நான் உணர்வாக இருக்கிறேன் நான் உண்மையிலேயே இன்பமாகத்தான் இருக்கிறேன் என்பதை புரிந்து வேண்டும் இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு பக்குவத்திற்காகத்தான் இங்கே உபதேசிக்கப்படுகிறது மலர்மிசை ஏகினான் எங்கும் நீக்கமர நிறைந்தாலும் இறைவன் சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே அப்படின்னு பாடினார் தாயுமானவர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று மாணிக்க பாடினார் அப்படி இறைவன் நம்முடைய உள்ளத்திலே உணர்வாக வீற்றிருக்கிறார் அதைத்தான் இங்கே மலர் மீசை ஏகினான் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவெருமான் பல பாடல்களிலே நாம் பார்க்கலாம் தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலையிலே பாடுகிறார் அவருடைய பாடல்களிலேயே பலவற்றை நாம் பார்க்க முடியும் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக என்று மற்றொரு பாடலும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து நாம் நாளைக்கும் இதே குரட்பாவிடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு நமக்கு அருள் மலர்மிசை ஏகினான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாகஅன்பர்களுக்குபகிர்ந்துகொள்ளப்படுகிறது இதைஉங்கள் மொபைலில் இதை உங்கள் செவன் ஜீரோ 7708211196 டூ ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்